வணக்கம் ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நன்றனியின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலக அகதிகள் தினம் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இரண்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அஃபோர்டபுள் மெடிசின்ஸ் அண்ட் ரிலையபிள் இம்ப்ளான்ஸ் ஃபார் ட்ரீட்மெண்ட் எனும் திட்டத்தின் கீழ் பதினெட்டு மருதகங்கள் திறக்கப்பட உள்ளன மூன்று சமீபத்தில் தமிழ்நாட்டில் வழக்குறிஞர்கள் சங்கம் ஆன்லைன் சேர்க்கையை தொடங்கியுள்ளது இனி இன்றைய நட்டினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று ஆஸ்திரேலியாவின் எந்த மாகாணத்தில் கருணை கொலை சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இரண்டு நான்காவது தேசிய யோகா ஒலிம்பியாடு எங்கு நடைபெற்றது மூன்று இருபதாவது நிதி ஸ்திரத்தன்மை மற்றும் மேம்பாட்டு கவுன்சிலின் கூட்டம் எங்கு நடைபெற்றது மீண்டும் சந்திப்போம் நன்றி